வணக்கம் நன்றினையின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில் குமார் இன்று ஜூன் மாதம் பதினைந்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காண்போமா ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு கொலம்பஸ் தனது நான்காவது கடற்பயணத்தின் போது மர்டினிக் தீவில் கால் வைத்தார் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு முதலாவது மனித ரத்தம் மாற்றும் முயற்சியை டாக்டர் ஜீன் டாப்டிஸ்ட் டெனிஸ் என்பவர் மேற்கொண்டார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பெஞ்சமின் பிராங்க்லின் மின்னல் ஒரு மின்சாரம் என்பதை நிரூபித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆர்கன்சா அமெரிக்காவின் இருபத்தி ஐந்தாவது மாநிலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ரப்பர் பதப்படுத்தும் முறைக்கு சார்லஸ் குட் இயர் என்பவர் காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு குதிரை ஒன்று ஓடும் போது அதன் நான்கு கால்களும் தரையில் படுவதில்லை என்பதை நிரூபிக்கும் புகைப்படங்களை எட்வர்ட் மைப்ரிக் என்பவர் எடுத்தார் இந்த ஆய்வே பின்னர் அசையும் திரைப்படம் உருவாக மூல காரணமாக அமைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்ட வரலாறு காணாத நிலநடுக்கம் மற்றும் சுனாமியால் இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நியூயார்க் நகரில் கிழக்கு ஆற்றில் எஸ் எஸ் லோகம் என்ற நீராவி படகு தீப்பற்றியதில் ஆயிரம் பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனி பாரிஸ் நகரை கைப்பற்றியதை அடுத்து நேச அணி படைகள் பிரான்சில் இருந்து வெளியேற ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஐரோப்பிய கால்பந்து சங்கங்களின் ஒன்றியம் சுவிட்சர்லாந்தின் பெசல் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு பிலிப்பைன்ஸில் பினாடுபோ எரிமலை வெடித்ததில் 800 பேருக்கு மேல் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு இஸ்ரேலும் வேட்டிகனும் முழுமையான ராஜிய உறவுகளை ஏற்படுத்தி கொண்டன இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நிக் வேலன்டா என்பவர் எண்ணிக்கை W-A-L-L-E-N-D-A நிக் வேலண்டா என்பவர் நயாகரா அருவியின் மீது கயிற்றில் நடந்து கடந்து சாதனை புரிந்தார் இனி இன்னாலில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கிருஷ்ணசுவாமி ஐயர் இந்திய வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எரிக் எரிக்சன் ஜெர்மன் அமெரிக்க உளவியல் நிபுணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம் முகமது இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அல்பிரட் துரையப்பா இலங்கை அரசியல்வாதி மற்றும் வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வீரசிங்கம் ஆனந்த சங்கரி இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி நான்காம் ஆண்டு ஜவஹர் சுந்தரம் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மனவை முஸ்தபா தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ப தங்கம் தமிழக ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உதுமா லெவ்வை ஆதம் பாபா இலங்கை எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு டி பாலு இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பா முன்வர் மலேசிய தமிழ் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மலேசியா வாசுதேவன் திரைப்பட பாடகர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு க நெடுஞ்செலியன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லக்ஷ்மி மிட்டல் இந்திய இங்கிலாந்து தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஸி ஜின்பிங் சீன அரசு தலைவர் இன்னாலில் மறைந்தவர்கள் 1948 தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் தமிழ் இசை ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு சத்தியன் தென்னிந்திய மலையாள திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆலங்குடி ராமச்சந்திரன் தமிழக கடம் இசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கே ஏ நீலகண்ட சாஸ்திரி இந்திய வரலாற்றாளர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டி எஸ் பிள்ளை தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தங்கம்மா அப்பா குட்டி இலங்கை ஆன்மீகவாதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மணிவண்ணன் தமிழக திரைப்பட நடிகர் செயல்பாட்டாளர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏ சி திருலோகசந்தர் தமிழக திரைப்பட இயக்குனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சோமவன்ச அமரசிங்க இலங்கை இடதுசாரி அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அளவி மௌலானா இலங்கை அரசியல்வாதி மற்றும் தொழிற்சங்க தலைவர் இந்நாளின் சிறப்புகள் இத்தாலியில் பொறியாளர் தினம் கோஸ்டாரிக்காவில் மறநாள் உலக காற்று தினம் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நண்பர்களே